तापत्रय சச்சிதானந்த விஷ்வோத்தியே தாபத்தய விநாஷாய் ஜன்மம் நர்ஜா சேமிகம் சரி பிரி ஹரிங்கனவர் பாகவத தர்மத்தை நிமி சக்கரவர்த்திக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிற ஸ்லோகங்களையெல்லாம் வரிசையாக படித்து அர்த்தம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து பாகவதனுக்கு பிரியமான குணங்களையெல்லாம் அந்த ஹரிங்கிற யோகியானவர் சொல்லி கொண்டிருக்கிறார் இங்கே கடைசியாக சொல்கிறார் சஹா ஹரே பிரியஹா அவன் ஹரிக்கு பிரியமானவன் அனைவருடைய துன்பங்களையும் துன்பங்களுக்கு காரணமான பாபங்களையும் பாபங்களுக்கு காரணமான விருப்பு விருப்புகளையும் விருப்பு வெறுப்புகளுக்கு காரணமான அறியாமையையும் அழிப்பவர் என்பது ஹரிங்கிற சொல்லுக்கு பொருள் அப்பேற்பட்ட ஹரிக்கு பிரியமானவன் யாரு ந எஸ் ஜன்மகர்ம வர்ணாசிரமஜாதி அகம்பாவா நாஸ்தி சா ஹரே பிரியா ஜன்மகம ஜன்மன பிறப்பு பிறப்புனால் நல்ல குலத்தில் பிறந்திருக்கிற ஒரு தன்மை கர்மன்னா தபஸ் பண்ணுறது அந்தந்த வர்ணத்துக்குரிய தர்மங்கள் தபஸை பண்ணுறது ஜாதிங்கிறது இங்கே அனுலோம பிரத்திலோம ஜாத்திகள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வர்ண ஆசிரம ஜாதி பிகின்னு இருக்குது வர்ணம்னு சொன்னால் எந்த தொழிற்குழுவில் பிறந்திருக்கோமோ அது மாத்திரமில்லை ஆசிரமம் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்யாசம் இந்த மாதிரி ஆசிரம வாழ்க்கை அதாவது தொழிற்குழு பிறப்பு சத்குலம் இது மாதிரி விஷயங்களில் அஸ்மின் தேகே ந சஜ்ஜத்தே அகம்பாவத்தோடு இருந்து கொண்டு இந்த உடம்பில் பற்று வைக்காமல் இருக்கிறானோ அதே சமயம் அந்த குலத்துக்கு தகுந்த தொழிற்குழுவுக்கு தகுந்த ஆசிரமத்துக்கு தகுந்த தர்மங்களை ஹரியினுடைய கட்டளை என்று உணர்ந்து முறையாக செய்கிறான் அதே சமயத்தில் அவனுக்கு தான் பிறந்த குலத்தை குறித்தோ தான் பிறந்த தொழிற்குழுவை குறித்தோ அல்லது தான் வாழ்கின்ற வாழ்க்கை முறையை குறித்தோ சிறிதளவும் அவனுக்கு அகம்பாவம் இல்லை இந்த உடலிலும் அவனுக்கு பற்று இல்லை அதுதான் சொல்கிறார் அஸ்மின்னு தேகே அகம்பாவகா எஸ்ய நாஸ்தி எவனுக்கு இல்லையோ சரேகே பிரியஹா அவன் ஹரிக்கு பிரியமானவன் கடமைகளை பொறுப்பாக செய்கிறான் அதே சமயம் இறைவனுடைய கட்டளை என்று உணர்ந்து செய்கின்ற காரணத்தால் அவனுக்கு எந்தவிதமான பற்றும் உடலிலோ உடல் மூலம் செய்கின்ற தொழிலிலோ வாழ்க்கை முறைகளிலோ எதிலும் பற்றில்லை என்பதுதான் இந்த ஸ்லோகத்தின் கருத்து ஆகவே ஹரிக்கு பிரியமானவன் யார் என்பதை மிக அத்தமாக பகவான் உபதேசம் பண்ணுகிறார் சவை பாகவத்தோத்தமாக அவனே பாகவத்தோத்தமன் சொன்னதத்தான் பல கோணங்களில் ஹரே ஹே பிரியா பாகவத்தப்பிரதான பாகவத்தோத்தமாக பாகவத்தப்பிரதான இது மாதிரி சொற்கள்லாம் கையாளுகிறார் பகவான் நன்ம கர்மியம் ந வர்ணாசிரமஜாதி பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும்